வணக்கம் நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியத்தனா நோய் வரும் வரை உடல் நலமாகும் வரை உண்ணாதிருக்க நோய் வரும் வரை உடல் நலமாகும் வரை நன்றி வணக்கம்